திருமுகம் பத்தொன்பது நிர்பந்த நிவர்த்தி சிவமயம் சுபகுணங்களில் தலைமை பெற்று உயர்ந்து எமது கண்மணி போன்று விளங்கிய தங்கட்கு சிவானு கிரகத்தால் தீர்க்காயுளும் சிந்தித்த மனோரத சித்தியும் மேன்மேலும் உண்டாவனவாக இவ்விடத்தில் நாளது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதவாரம் இரவில் நான் பொசிக்கின்ற கிரகத்தில் தற்காலம் எசமானனாக இருந்த ராமகிருஷ்ண ரெட்டியார் என்பவர் வானுலகடைந்தார் அவர் சம்மதப்படி அவர் தேகம் சமாதியில் வைக்கப்பட்டது இந்த சங்கதி தாங்கள் அறிய வேண்டுவது அன்றியும் நமது நாயக்கரவர்களுக்கும் சுந்தரம்மாளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அன்றியும் நமது வேலுமுதலியாரவர்களுக்கும் நேரிட்டபோது தெரியப்படுத்த வேண்டும் இதுவன்றியும் சுந்தரம்மாளுக்கும் அத்தானுக்கும் நமது நாயக்கருக்கும் நமது வேலுமுதலியாருக்கும் தாங்கள் அவசியம் அறிவிக்க வேண்டுவது ஒன்று அதாவது சித்திரை வைகாசி இவ்விரண்டு மாதமும் போக ஆனி மாதம் இருபது தேதிக்கு மேல் என் தேகம் இருந்தால் அவசியம் சென்னப்பட்டணம் வருவேன் இது தவறாது ஆகலில் அதுபரியந்தம் மனம் பொறுத்திருக்க வேண்டுமென்றும் இவர்களுள் சுந்தரம்மாள் அத்தான் இவர்களுக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்னெனில் மேற்குறித்த ஆணி இருபது தேதி பர்யந்தம் பட்ட பாட்டை பட்டு கொண்டிருந்தால் அதன்பின் அவர்களுக்கு எந்த எந்த விஷயத்தில் நிர்பந்தங்களோ அவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்து பிரயாசம் தோன்றாதபடி செய்திக்கலாம் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் நமது நாயக்கரவர்களுக்கு சொல்ல வேண்டுவது தேகத்தை பக்குவமாக அதிக முயற்சியால் வருந்தாமல் நடத்த வேண்டுமென்றும் ஆணி இருபது தேதிக்கு மேல் தாங்கள் சமீபத்தில் இருக்க பெறலாம் என்றும் சொல்ல வேண்டும் நமது வேலு முதலியார் அவர்களுக்கு தற்காலம் தேகம் எந்த பக்குவத்தில் இருக்கின்றதோ என்கிற அயுறவோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் தாங்கள் தேகம் முதலிய கருவிகளை சாக்கிரதையாக வைத்திருக்க அவசியம் தமக்கைக்கும் மேற்படியார்க்கும் கடிதத்தின் வண்ணம் தெரிவிப்பதுமன்றி ஏழு கிணற்று தெருவுக்கு கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை வீதியில் கலெக்டர் கச்சேரி சுப்பராயப்பிள்ளை வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஸ்ரீ இத்தினம் முதலியார் அவர்களுக்கு